தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு வணக்கங்கள் நான் தான் எஸ் வி இதுவரைக்கும் எங்களுடைய அனைத்து மேடை தொலைக்காட்சி நாடகங்களுடைய ஒலி நாடாக்களை கேட்ட உங்களுக்காக முதன்முறையாக சிரிப்பு உங்கள் சாய்ஸ் என்ற இந்த கேசட்டை வழங்குகின்றோம் தினசரி நாம பார்க்கிற கேட்கிற பல விஷயங்களை நகைச்சுவை தோரணங்களாக்கி உங்களுக்கு கொடுக்க போறோம் இதை எழுதினவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பிரபலமான பத்திரிகை மூலமாக அறிமுகமான உடனடியாக வழங்கும் பிரியாவே பிரியாவின் உங்கள் நகைச்சுவை தோரணங்கள் எழுதியவர் கோவி கோவன் டை நாடக பிரியாவின் நல்லபடியா வைப்பா என்ன தலைவர் பாக்க முடியுமா தலைவர் பயங்கர மூடவுல இருக்காரு போயிட்டு நாளைக்கு வா என்னச்சு நேற்று நடந்த கூட்டத்துல அவருடைய பழைய பேப்பரா குடுத்துட்டாங்களாம் அதான் பயங்கர கோவத்தில் இருக்காரு எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு தலைவர் கல்யாணத்துக்கு வர சொல்லணும் எதிர்கட்சிக்காரங்க உங்களுக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்னு பட்டம் குடுத்துருக்காங்க தெரியுமா எதனாலயா நீங்க பொன்னியை அடிச்சு கடத்துறீங்களே இவ்வளவு தானா நல்ல வேலை எங்க என் சின்ன வீட்டோட பேரு தெரிஞ்சு போச்சு பயந்து போயிட்டு யாரையாது வெளில நிக்கிறது மதுரையில இருந்து வந்து எப்படியாச்சும் நீங்கதான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஆசைப்படுறாங்க அவங்க ஊர்ல நாலஞ்சு மாசமா மழையே போயிலாம் அதுக்காக ரெண்டு கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க எந்த கழுதிக்கு கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது கழுதிக்கு கல்யாணம் நடந்தா என்ன குதிரைக்கு நடந்தா என்ன எப்படியோ எதிர்கட்சிக்காரங்களை திட்டத்துக்கு ஒரு மேடை கிடைக்குது இல்ல அதுவும் சரிதான் ஆமா வேற யாராச்சும் வந்திருக்காங்களா உங்க கையால நீங்களேதான் வெளியிடணும்னு சொல்லி ஒரு பார்ட்டி வந்திருக்குது யாரு எழுதுன புஸ்தகமா அயா புத்தகம் இல்ல தலைவரு நூறு ரூபா கள்ள நோட்டான் யோ என்ன விளையாறியா நூறு ரூபாய் கல் நோட்டா நான் விளையிடணுமா சரி ஐநூறு ரூபாய் நோட்டாங்களா அப்புறம் எங்க வீட்டு பீரோ சாவி தொலைஞ்சு எப்படியாச்சும் நீங்கதான் வந்து திறந்து வைக்கணும் அந்த தொழில ரொம்ப நாளாச்சியா ஆமா இந்த கட்டி கணக்குல ஆயிரம் கை விலங்குகள் வாங்கிருக்கீங்களா எதுக்கியா திடீர்னு உங்களை சிபிஐ ல கைது பண்ணிட்டா உடனே ஆயிரம் பேர் கை விலங்கு மாட்டிக்கிட்டு போராட்டம் செய்ய செஞ்சிருக்கேன் தலைவரா ரெய்ட்ல மாற்ற அளவுக்கு நம்ம வீட்டுல என்ஐ இருக்கு அதுக்காகதான் ஒரு ஐடியா பண்ணிருக்க பழைய செருப்பு ஐநூறு அன்றை பேரு இதெல்லாம் உங்க வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன் தலைவர ஒண்ணுமே கிடைக்கல யாரும் கேவலமா பேச கூடாது இல்ல ஓஹோட கட் அவுட் தானே சந்தேகம் குண்டு குண்டா வேற யாரோ மாதிரி இருக்கோ தலைவரை என்ன சாமர்த்தியம் கண்டுபிடிச்சிங்களா அது எதிர்கட்சி தலைவரோட பழைய கட் அவுட் ஒண்ணு பாதி விலைக்கு கட்சிதான் வாங்கி தலையை மட்டும் பண்ணி உங்களோட மாத்தி வச்சுட்டோம் எப்படி ஐடியா வெரி குட் வெரி குட் என்ன இது கரலா கட்ட வெயிட் லிப்ட் எல்லாம் இருக்குது தலைவர எல்லாம் நல்லா நினைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி எதுவும் வந்து கூடாதுல்ல நம்ம காட்டு பங்களாவில போன வார்த்தை ஏகப்பட்ட பேர் குடிச்சு வச்சிருக்கேன் ஏன் நீங்க தானே நம்ம தெரு ஓட்டெல்லாம் எங்கேயும் போயிடாம பாத்துக்க சொன்னீங்க அதெல்லாம் எலக்ஷனுக்கு முதல் வாரம் புடிச்சு வச்சா போதும் சரி தலைவர முதல்ல வெள்ள அனுப்பு ஏகப்பட்ட ஊழல்ல மாட்டி நம்ம கட்சி பேர கெட்டு போச்சு எப்படி சொல்றதுன்னு ரொம்ப கட்சி பேரு கெட்டா என்னயா வேற பேரை மாத்தி வச்சா போச்சு அது சரி இதோட பத்து தரோட கட்சி பேரை மாத்திட்டோம் அதான் பாத்துக்காங்க வேற எலக்ஷனுக்குள்ள வேற எப்படி வாங்க இருக்க அதெல்லாம் பிடிக்கவே முடியாதுங்க அவர் ரெண்டாவது புக்கு வர போட போறாரா நீங்க ஏன் பயப்படுறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முப்பதே நாளில் வீரப்பணை பிடிப்போம்னு சேர்த்துள்ள வாக்குறுதி தரலாம்னு இருக்கேன் ஐயோ வானா தலைவரே இதை மட்டும் யாராலும் நிறைவேற்றவே முடியாது ஐயா ஐயா நீதி கொடுக்கயா ஐயா நீதி கொடுக்கயா ஐயா பேக்கெட்ல கை விட்டு எடுத்து நிலைமை பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்களே போடுங்கயா ஐயா போடுங்க என்னன்னு குண்டியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வருமான தலைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப பாகமா இருக்குது நீங்க சும்மா கூட நிதி தர வேணா இதோ இந்த திராட்சை நூறு கிராம் வாங்கின நிதி கொடுங்க தலைவர் தோட்டத்துல வளைஞ்ச திராட்சை நூறு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போறோம் என்னது ஆயிரம் ஆமா உங்க தலைவர் ஒரு ஏக்கர் திராட்சை தோட்டம் வச்சுக்கிறாரு அது வழியா பத்து கோடி ரூபாய் வருமானம் கணக்கு காட்டணும் அதுக்குதான் போன வாரம் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் உங்க தலைவருக்கு தர்மாடிச்சாம அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதே கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லி தாய் எடுத்து தலைவர் கையில குடுத்துக்கிறாங்க இவர் உணர்ச்சி பொண்ணு கைட்டு கட்டிட்டாரு அப்புறம் செருப்பு மாலை கூட போட்டாங்களாம அது அப்போ இல்ல பக்கத்துலயும் ஒரு செருப்பு கடை திறப்பு விழா செஞ்சு வச்சாரு அதுக்காக செருப்பு மாலை போட்டாங்க தலைவரு சட்டசபைக்கு பஸ்லதான் போறாங்க மே என்ன சிக்கன நடவடிக்கையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க பாதுகாப்புக்காக ஐம்பது போலீஸும் கூடவே போக வேண்டியது கார்ல இடம் இல்ல கொடுத்தப்பா என்னாச்சு தெரியுமா டிரைவர் வெள்ள தள்ளிட்டாங்க அதனாலதான் பஸ் உங்க தலைவருக்கும் சந்தன கடற்படங்கு தொடர்பு இருக்கும் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க எங்க தலைவர்கயந்த சுபாவம் அடுத்த வாரம் சைக்கிள் பேரணியில கலந்துக புல்லட் ப்ரூஃப் சைக்கிள் கேட்டுக்கிறாரு பாருங்க புல்லட் ப்ரூஃப் கார் கூட கிடைக்கும் புல்லட் ப்ரூப் சைக்கிள் கிடைக்குமா ஏ எங்க உங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஏதோ சைனகு குப்பி மாதிரி தந்து விட்டு இருக்காங்களே என்னையாது ஐயா சைன்குப்பி இல்ல ஆசிடப்பா எதிர்கட்சிக்காரங்க யாராவது எங்க ஆளுநர் வாழாட்டாங்கன்னு வச்சு உடனே குப்பி ல இருக்கிற ஆசிட் எடுத்து ஊத்திடுவோம் இது வரைக்கும் அவண்டல் பண்ணாதயா அதோ போறாரு அவர்தான் எங்க கட்சி வாரிய தலைவர் உங்க கட்சியில ஏதுமே வாரிய தலைவர் பதவி இது வரைக்கும் எத்தனை பேரோட கால வாரி விட்டுகிறாரு அந்த தலைவர் அவரு ஆமா உங்க தலைவர் ஒரே ஒரு தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு நூறு வரைக்கும் சரி சந்த சிங்கமே வருக வருங்க அவர் அரசியல் பிக் பாட்டு கள்ளத்தாராயம் செலத்திருட்டு இப்படிப்பட்ட மாட்டீங்கன்னு ஏற்கனவே தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அவரும் எங்க தலைவர் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனா நூறு தடவை போன மாதிரி அங்க பாருங்க ராமசாமிய பொம்பளை வேஷம் போட்டுட்டு வர நீ ராமசாமி தானே என்ன இருந்து பொம்பளை வேஷம் சத்தம் போடாதீங்க மகளிர் சார்பா ஒரு முக்கியமான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு ஊழல் பண்ணிட்டு சிபிஐ கிட்ட மாட்டிட்டு முடிக்காம ஆயா இருந்ததுனால கட்சியின் கொள்கைக்கு கலங்க வரைச்சுட்டா சொல்லி விட்டு தூக்கிட்டாங்க ஊழல் பண்ணி காமிக்கலு சொன்ன பிறகு கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க உங்க கட்சி தலைவரோட சில அசீரமா தெரியுது பாரு ீங்க அரசப்பு ஊத்திட்டு செல மாதிரி நிக்கிறாரு தலைவரை பாக்க முடியுமா இப்படியே சும்மாலும் போனால் அவருக்கு மாலைக்கண் நோய் வந்துச்சு காமிக்க வேண்டியது நீங்க வேற மாலையோட வரவங்களை மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியும் அதான் சொன்னேன் மாலை மெய்காப்பாளர் வச்சிருப்பாங்க அதிகமா வர மாதிரி தெரியுது என்ன கூட்டத்துக்கு வரவங்களை சொல்லற அதிர்ஷ்ட சாலைகளா தேர்ந்தெடுத்து பிரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி இதெல்லாம் பரிசா வழங்குறோம் ரொம்ப ஆசை கேட்டாதியா அப்புறம் நானும் உங்க கட்சியில சேர்ந்து நினைக்கிறேன் நாளைக்கே சேர்ந்துரு நாளைக்கு மறுபடியும் குழுக்கள் இருக்குது ஆமா உங்க கட்சி தலைவர் என்ன பண்றது கட்சியா எழுதி வச்சிருப்பாரு ஆமா பக்கத்துல பிளட் பேங்க் ஏதாவது அவசர ஒரு லிட்டர் ரத்தம் ஏத்திக்கணும் இறக்கி கொடுத்து உடனடியாக ரயில் போராட்டம் நடத்த சொல்லி தலைவர் உத்தரப்பட்டு இருக்காரு கோச்சுன்னு ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பாங்க மறியல் போராட்டம் நட்டி நைசாத்தி கொண்டாந்து இங்கு கூடியிருக்கும் லாரி கணக்கான பொதுமக்களை சாதாரண தொண்டனாக கட்சியில் சேர்ந்த நான் இன்று தலைவராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல போகின்றேன் பதினெட்டு வயது உடையவர்களுக்கு ஒரு ஓட்டு போட உரிமை அளிப்பது போல் முப்பத்தாறு வயது ஆனவர்களுக்கு இரண்டு ஓட்டுக்கள் போடவும் ஐம்பத்தி வயது ஆனவர்களுக்கு மூன்று ஓட்டுகள் போடவும் எழுபத்தி ரெண்டு நான்கு ஓட்டுகள் போடவும் உரிமை கேட்டு நமது கட்சி போராட்டம் நடத்த உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் நடுவே புகுந்து வந்த இளைய நம்முடைய செல்வன் ராஜசேகரன் அவர்களை செய்ததாக கூறி கைது செய்த காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வங்காள வரிகடாவில் தூர்வாரும் பணியை மேற்கொள்வோம் சதவீத இடஒதுக்கீட்டை ஆதரிக்கும் விதத்தில் தான் நான் முப்பத்தி சின்ன வீடுகள் வைத்துள்ளேன் நான் அடிக்கடி கட்சி மாறுகிற வந்தான் அதற்காக தேர்தலில் எனக்கு உரங்கு சின்னம் ஒதுக்கிய தேர்தல் கமிஷனை வன்மையாக கண்டிக்கின்றேன் எந்த கட்சியும் எங்களுடன் கூட்டணி சேராவிட்டால் என்ன எங்கள் கட்சியே நான்கு போட்சிகளாக பிரிந்து பிறகு கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நமது இளைஞர் அணி தலைவருக்கு வயதாகிவிட்டபடியால் இளைஞர் அணியை முதியோர் அணியாக மாற்றியுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் செய்யப்பட்ட இந்த மாதம் பத்தாம் தேதியை இனி ஒவ்வொரு வருடமும் கைதிகள் தினமாக கொண்டாட அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் மாத்திர தலைவரா இல்லாட்டி ஒரு விடிய விடு பேசினா கொண்டு போய் என்னடா மேடைய சுத்தி நூத்தி நாய் நிற்குது தலைவர நாயின் வெடிகுண்டு மரத்திற்கு பயந்து நூறு மோப்ப நாய் வாங்கி புதுசா நாய்களின் புதிதாக பத்தாயிரம் பேர்களை காவல் பணியில் சேர்த்துள்ள அரசு அதற்கு ஈடாக குற்றவாளிகளின் எண்ணிக்கையை பெருக்க எந்த திட்டங்களையும் எடுக்கவில்லையே போதுமான குற்றவாளிகள் இல்லாவிட்டால் காவலர்கள் என்ன வேலை செய்வார்கள் அரசே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா வார ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் நாளை காலை பனங்கள் பார்க்க அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் இந்த உண்ணாவிரதத்துக்கான காரணத்தை விரைவில் அறிவிப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஐம்பது ரவுடிகள் நமது கட்சியில் சேர உள்ளார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் அடுத்தபடியாக அரசின் கண்டித்து நம் கட்சியின் மூன்றாவது வட்ட செயலாளர் அருமை அண்ணன் தீக்குளிக்க முயற்சி செய்வார் அதனை ஏழாவது வட்ட செயலாளர் தடுப்பார்கள் சொல்லவில்லை தொண்டர்கள எனக்கு பின்னால் பலர் திட்டிக் கொண்டு இருப்பதாலும் எனக்கு முன்னால் நீங்கள் பலர் பேசிக் எனக்கே தூக்கம் வருவதாலும் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இது இவ்வளவு வருகிறப்பா எல்லாரும் யாரும் கலைஞ்சு போ வேணாம் தலைவர் பேசிய பேச்சிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பவருக்கு குழுக்கள் நடிகை குஜிலி மூலமாக பரிசுகள் வழங்கப்படும் ஏழுங்க உங்களோட கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு இடம் தரப்போறீங்க மகாபலி போர்டில ஐம்பது ஏக்கரும் மன்னார்குடியில இருநூறு ஏக்கரும் தரப்போறேன் ஏழைகளுக்கு நீங்க இலவசமா வழங்கின பசுமாடுகள் ஒன்னு கூட பால் கலக்கலாமே எல்லா எதிர்கட்சிக்கு பண்ண சதிதான்ப்பா கால மாடுகளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பசு மாடுன்னு ஏமாத்திட்டாங்க அந்த எதிர்கட்சி நண்பர் அவருக்கு சரியான சாட்டர்டே கொடுக்காமல் விட மாட்டேன் வருமானத்துக்கு அதிகேர்த்துதான் உங்க மேல குற்றம் சொல்றாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கேள்வியே ரொம்ப மடத்தனமா இருக்குது வருமானம் இல்லாம எப்படியாவது சொத்து சேக முடியும் ஏதோ துணி வாங்க முடியாத கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா புடவை வழங்கி ஊல ல செஞ்சதுல ஐநூறு கோடி வருமானம் கட்டது இலவச செருப்பு வழங்கி ஊ ல செஞ்சதுல ஒரு பத்து கோடி போக்குவரத்து துறையில ஊ ல பண்ணதுல ஒரு நாப்பது கோடி வருமானம் எவ்வளவு வருமானம் கட்டிக்கு இந்த வருமானத்தை எங்க ஆட்சியில ஊழல் வார்த்தைக்கே இடம் இல்லை ஜாதிகளை ஒழிக்க பாடுபடவேன்னு சொல்லி ஆமா அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க என்ன எப்படி கேட்டீங்க என்னோட ரெண்டு பொஞ்சாதிகளையும் ஒழிச்சு கட்டிட்டேன்ல இந்தியாவோட அணுகுண்டு வெடிப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா பின்னா இப்பெல்லாம் எங்கிட்ட கோயில கொடுத்து பேருவகை சொன்ன புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போக்ரான் சிம்ரான் இப்படிதான் பேர் வைக்கிறேன் இதுல இருந்து என்னுடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியா குடிசை தொழில் மூலமா கொஞ்சம் வருமான கிடைச்சிருந்து சொல்லி இருந்தீங்களா என்ன தொழில் பண்றீங்க தீப்பெட்டி தயாரிக்கிறீங்களா இல்ல அப்பா போடுறீங்களா குடிச்சை தொழில்லாம் புறம்போக்கு நட்டுல அங்காங்க சுமார் ஐயாயிரம் குச்சிங்களை போட்டு வாடகை விட்டுக்கிறேன் உங்க சொந்த செலவுல சேட்டலைட் விட போறதா சொல்றாங்களே உண்மையா ஆமா இன்னும் எங்க புறம்போக்கு நில இது அந்த சாட்டலைட் மூலமா குடிசை தொழில விரிவுபடுத்த போறேன் உங்க கட்சி மகளிர் அணியை மூணா பிரிக்க போறதா செய்தி வந்தது எப்படி பிரிக்க போறீங்க பதினாறு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பர் பிகர் அணி இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆவரேஜ் பிகர் அணி அதுக்கு மேல போனா லோ பிகர் அணி தொகுதி மக்களின் கண்ணீரை துடைக்க பாடுபடுவேன் சொல்லி இருந்தீங்களே இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க நான் இப்படி கேட்டீங்க எல்லாருக்கும் இலவச கட்சி வழங்குது தெரியாதா அப்புறம் பெண்களுக்கு இலவச கவன் கூட இருக்கு அதெல்லாம் இல்லப்பா இலவச புடவை தான் தண்ணீர் போட்ட உடனே சுருங்கி கவன் மாதிரி ஆயிடுச்சு உங்க பிறந்தநாள் அணிக்கு நாட்டுல அங்காங்க உங்க கட்சி தொண்டவர்கள் எதிர்கட்சி தொண்டர்கள் வெட்டி போட்டாங்களே என்ன காரணம் என்னோட பிறந்தநாள் அணிக்கு எல்லாரும் ரத்த தானம் பண்ணும் நான் சொன்னத எங்க தொண்டக தப்பா புரிஞ்சிங்க நாங்க வேற ஒண்ணு இல்ல உங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா பிச்சைக்காரர்களுக்கு இலவச பஸ் பாஸ் தரதா சொல்லியிருந்தேன் அவங்களோட ஓட்ட ஈஸியா கிடைக்கும் சில்லை தட்டுப்பாட்ட போக்குறதுக்கு அவங்களோட உதவி தேவைப்படுதுல அதான் உங்க மேல போட்டு வழக்குகள் எல்லாம் பொய் வழக்குகள்னு சொல்றீங்க எப்படி நிரூபிக்க போறீங்க அதுக்காகதான் நானே சொந்தமா ஒரு நீதிமன்றம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் நல்ல ஜட்ஜி சீப்பா கட்சா சொல்றியா கன இருக்கு நீங்கள் சென்ற சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறேன் சம்பள பணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு செல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது எங்கிருந்தாலும் உடனடியாக சம்பள பணத்தை மணியார்டர் மூலமாக அனுப்பி வைக்கவும் அது சரி முதுகுல திருப்பால அடிச்சதுல கரண்டியால சூடு போட்டிருக்கேன் அப்புறம் கால அம்மிக்க போட்டதுல விரல் சிங்கி இருக்குமே கரெக்டா சொல்லிங்க அவரை தெரியுமா உன் புருசன் கிடைக்கவே மாட்டாம போய் வேலைய பாரு அந்த அடிக்கடி வரு அதான் சார் அவர் கூட அடையாளம் அணம் அப்படின்னு போச்சு அவரோட சம்சாரம் நீதி கேட்டு வந்திருக்காங்க என்ன யாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீதி கேட்டு வந்துருக்குதா புரியாத பொண்ணா இருக்குதா வந்துச்சு என்னம்மா ஒா அவரோட பெட்டி அதுலதானே முன்னூறு இருக்கு அத நீங்க பாக்கலையா நம்ம பைத்தி காட்டணமா பேசுறேன் நாங்க பாப்போம் அதுல ஏதோ கவர்ல ஆயிரத்தி நானூறு ரூபாய் பணம் இருந்துச்சு அதை மாத்திரம் பாத்துட்டு இத விட்டுட்டாங்க நான் என்ன சார் சரி விஷயம் நேற்று கட்சிக்காரர் ஒருத்தர் தலைவர் பிறந்த நாளுக்கு தங்கத்தேர் இழுத்தாருல ஆமா இழுத்தாரு தேர் அப்படியே இழுத்துட்டு எங்கயோ ஓடிட்டாருங்க நம்மள ஏப்படாதீங்க இந்த நேரம் அந்த தேரு தலைவரோட இடைக்கெட தங்கமா மாறி இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது போங்க அது தெரியும் தெரியுமா அடுத்த வாரம் மந்திரி ஒருத்தர் சாமி கும்பிட கோவிலுக்கு வரா என்ன சாமிக்கு பாதுகாப்பு வேணுமா இல்ல சொல்லாம என்னது மந்திரி கோயிலுக்கு வராரா அன்னைக்கு ஒரு அம்பது போலீஸ்காரங்கள கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறோட பாதுகாப்புக்கு நகத்திருட்டு குற்றவாளியோட கைரேகை கிடைச்சதா முழு கைரேகையா கிடைச்சிட்டு சார் அப்படியா உடனே நம்ம கைரேகை ஜோசிட்டு காமிச்சு எப்ப மாட்டோன்னு பாக்க சொல்லியா சரி சார் ஐயா ஐயா யாரு என்ன வேணும் சோரணம் தோண்டி வீட்டுல கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க சார் சுரங்கம் தோன்ற பாத்துகிட்டு சும்மாவா இருந்த யாரோ டெலிபோன் காரங்க தான் வந்து குழி தோடுறாங்க பெருசாலியோட தப்பிச்சுட்டான் பெருச்சாலியோட அவன புடிக்காத விட மாட்டேன் போயிட்டு வாங்க வெடிகுண்டு தயாரிக்கத்திலேயே பெரிய எக்ஸ்பர்ட் அப்படி இல்ல ஆமா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க அலாரத்துக்கு போயெல்லாம் டைம் பாம்புதான் எழுந்திருப்பாங்க சார் கல்லிருக்க பாரு கைத்த கட்டி இதுக்குதா பேட்டரி போட்ட சாராயம் காட்சினியா ஆமா சார் கொஞ்சம் அதிகமா புது பேட்டரியா போட்டுட்ட அதான் உடம்பே ஷாக் கடிக்குது சார் சாராயம் காட்சி மாட்டிருக்கே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு கருங்காவல் தண்டனையா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு மாசம் முன்னூறு ரூபா மாமூல் கட்டணும் நான் மாமூல் கட்டுறேன் கட்டுறியா அப்ப நல்ல சார்கறியா போ போஸ்டபுள் சிங்காரத்தை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா பீச்சுக்கு போய் சூதாட்டம் ஆடுற உங்களை புடிச்சிட்டு வாட்டி நம்ம ஸ்டேஷன் துப்பாக்கியால பலூன் சுட்டு விளையாடிட்டு இருக்காரு என்னையா பாவம் நீ என்ன ரொம்ப ஒழுங்க நாங்க இல்லாத போது லத்திய வச்சுக்கிட்டு ஸ்டேஷன் வாசிலேயே கிட்டி புள்ளி விளையாடுறியாமேயோ இல்லவே இல்ல சார் சார் நீங்க சிங்காரத்தை பண்ணது கரெக்ட் சார் ஏன் இப்படி ஜால்தா அடிக்கிற குரல் தான் மெல்லிசா இருக்குது ஏன் தொந்தியை எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்க அது வேற ஒண்ணு சார் வெள்ளியாரத்துக்கு வேண்டிகிட்டு வளர்க்கறேன் அப்படியா தொந்திக்கு தொந்தி தட்டி உள்ள தள்ளிடுறேன் பார் ஏ ரொம்ப பெருமையா மூணு எட்டுல கொள்ளையடிச்ச உனக்கு அந்த லாக் அப்ல போட்டிருக்கேன்னு சொன்னேன் கேட்டா ஒரே ஒரு பொண்ணு கிட்டதான் கொள்ளையிடுச்சேங்கறான் ஒரு பொண்ணுதான் சார் கொள்ள அந்த பொண்ணோட கழுத்துல காதல கையில இடங்களை போட்டு நகைல கொள்ள அடிச்சிருக்கான் சார் அப்படி போறியா நீ அப்படின்னா இந்த மாசம் பாதி சம்பளம் தான் அந்த நோட்ட திருப்பி பார் இப்ப எவ்வளவு நூறு ரூபாய் சார் அப்போ இந்த நோட்டு ரூபா தானே அய்யய்யோல்ல குட்டிக்காரன் சார் என்ன விட்டுடுங்க சரி குழைச்சிப்போ யோ சுப்பிரமணியங்க வா தானே புதுசா ஜாயின் பண்ணி இருக்க சார் சார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தராதனால குறிப்பா தாலி திருட்டு கோயில் திருட்டு அதுலாம் நீ எக்ஸ்பெர்டா முதல் மங்களகர மார்க்கெட் பாக்குறேன் சென்டிமெண்டா அங்க பார் ஒரு காதல் ஜோடி கல்யாணமணிக்கு வருது அந்த கல்யாணத்தை நீ பண்ணி வை ஒரு அடையாளம் சாட்சி கிளாஸ்ல மாட்டேன் இவன் நான் பார்த்தாலாவது எங்ககிட்ட கொஞ்சம் பயம் வருமேனு தான் ஆமா உங்க பையனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கிட்டீங்களா சீட் வாங்குறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா எல்லா காலேஜும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆமா படிக்கிறவங்க நாம பாக்கணும்னா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுனோமாமே இல்லையா பின் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சீட்டை வாங்கி கொடுத்து காலேஜுக்கு போடா முடியாதுங்கிட்ட சேர்த்து விடுங்க மூணு வருஷத்துல பெரிய போலி டாக்டர் ஆகி காமிக்கிறான் அது சரி எங்க ஸ்கூல இப்போ ஒரு மந்திரி வாங்கிட்டாரு அது தெரியுமா அதுக்காக தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்க அவ்வளவு நல்லா இல்லீங்க என்ன பண்றது சொல்லுங்க படிக்கிற பசங்க கூட எல்லாம் அரசியல்வாரி வீட்டு பசங்க அங்க பாத்தீங்களா ஏ பி சி டி இதுக்கெல்லாம் பத்தடி வருஷத்துல கட் அவுட் வச்சு சொல்லி ஒவ்வொரு பசங்களோட பிறந்த நாளைக்கும் ஸ்கூல்ல லீவ் விட்டுருவோம் பசங்க நான் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் பழங்கால மன்னர்கள் என்னென்ன படைகள் வச்சிருந்தாங்க யான பட குதிரை பட கூலி பட சார் ராச்கள் ஜாகும் சரி தங்கம் எப்படி கிடைக்கும் சார் இது பார் வீட்டு விலங்குகள் மூணு பேர் சொல்லு ராம லக்ஷ்மி முத்து மேடா இது எங்க வீட்டு நாயுங்க சார் ஓ தண்ணீரில் வாழும் பிராணிகள் மூணு சொல்லு பாம்பு தவளை எங்க அப்பியா அது சரி சார் ஒவ்வொரு அரசியல்வாதி நடத்துற காலேஜ் சாலை மறியல் என்ன பஸ் கொளுத்துறது எப்படி இப்படி நிறைய பிராக்டல் விஷயம் சொல்லி தரோம் எப்படி ஆச்சும் என் பேரன் உங்க ஸ்கூல்ல சேர்த்துங்க சார் அவனாவது வருங்கால ஒரு பெரிய அரசியல்வாதியும் அப்போ ஒரு சூட் கேஸோட நாளைக்கு பையனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேஸ் எங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போனோம் தமிழரசன் வீட்டுல போய் கேளுங்க அவர் வழி சொல்லுவாரு சார் விளையாடீங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அதோ வருது பாருங்க அந்த பஸ் மேல கல்லு விடுங்க போலீஸே வந்து கூட்டி போடுவாங்க ஐயோ கழுதிய ஓட்டிக்கிட்டு வரீங்க இலவசமா குடுத்தாங்கடே குதிரை வாங்குனீங்களா ஒரு கேலண்டர் வாங்கினேன் கழுதி இலவசமா குடுத்தாங்க தினமும் ஒரு சீட்டை இதுவே கரெக்டா கீழ்ச்சிடுமா தினமும் கேலண்டர் கீழ்கிற வேலை நமக்கு மிச்சம் பத்தியா பாத்தழுத படத்தை என்னை யோகம் உண்டாகும் எழுதி வச்சிருக்காங்கல்ல சக்கர் பச்சன் பாலுமகேந்திரா ஜீவா கே வி ஆனந்த் இவங்க எல்லாம் அழிச்சிட்டு வந்து நம்ம கழுதி வித விதமா போட்டோ எடுத்து கழுதை போட்டோ பிசினஸ் ஒண்ணு பண்ண போறேன் பார் பிசினஸ் விஷயம் இருக்கட்டும் கீரைய மட்டும் ஒழுங்கா வாங்கிட்டு வந்துட்டேன் போகுது நல்ல பச்சை பசு கேட்டேன் அதுலயும் கூடல உங்க சாமத்துக்கு இப்படிதான் நடக்கும் ஏங்க இங்க பாருங்களேன் நீங்க வாங்கிட்டு வந்த ஜாக்கெட் பொடல்க்கு மேட்சாவே இல்லங்க அதனால போய் மாத்திட்டு வரணுமாங்க அப்புறம் உங்களை அந்த கடைக்கார திட்டுவான் அப்பா தப்பிச்சேனா இந்த ஜாக்கெட்டுக்கு மேட்சா ஒரு தைக்க சொல்லி டெய்லர் நீ துணி குடுத்து ஆமா அரை மீட்டர் துணியில எப்படி தைக்க முடியும் அப்படியா சரிசூர் பாக்க சாப்பிடுங்க என்னடி இது ஒவ்வொரு மைசூர் பாக்கையும் ஏதோ திரும்ப மாதிரி உனக்கு தெரியுது உள்ளார சின்னதா வெடி வச்சிருக்காங்க உடச்சு தின்னதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பாருங்க நம்ம டாமி இருக்க சரியான நொல்லு பாட்டியா இருக்குது ஆமா நம்ம பையன் ஆயிச்சுட்டு நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டுமா ஏன் நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதாதா கூட அவன் மாதிரி எதுக்கு பாவம் ஒரு வாரமா செருப்பு வேணும்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா ஆமா பக்கத்து வீட்டு மாப்பிள்ள தலை பொங்கலுக்கு வந்துருக்கார் போல இருக்கு ஆமா அவருக்கு தலை வந்து சரியா சைட்ல போல இருக்குங்க உனக்கு யார் சொன்னது பொங்கல் லோ பொங்கல் பொங்கல் லோ பொங்கல் அங்க பாருங்களேன் ஓ அதான் பொங்கல் லோ பொங்கல் பொங்கல்ான வாங்க என்ன டிசைன்ல நீல கலர்ல காப்பர் பாட்டம் வச்ச மண்பானை இருக்கான்னு ஒவ்வொரு இடமா கேட்ட எல்லாரும் நீ பானை வாங்குறது எல்லாருக்கும் தெரியணும்னு நல்ல வேலை மண்பாண்ட பிரஷர் குக்கர் தேடாம போனிய சரி இருக்கட்டும் மேன அதாவது ரெண்டு பானை வாங்கிட்டு வந்தங்க ரெண்டும் காப்பாட்ட பானையா வாங்கி இருக்கலாமே நீங்க ரெண்டும் பொற்காலம் படத்துல கடிச்ச பானையா படையப்படத்துல பானை கூட இருந்துச்சு ஆனா ரொம்ப காசுங்க ஆமா நீங்க கரும்பு வாங்கிட்டு வராம வெறும் கரும்பு தோகை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னடி பண்றது ஒரு சென்டிமீட்டர் கரும்பு ரெண்டு ரூபான் தோகை மட்டும் தான் சீப்பா கிடைச்சது ஒரு ரூபான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னங்க என்ன நம்ம வீட்டு வேலைக்காரிய முதல்ல வேலை விட்டு நிறுத்துங்க இருக்க என்ன சுஷ்மிதா தேவின்னு இருக்குன்னா அவ பேர் நீ வச்சுக்கிட்ட அவளை ஒளரிட்ட என் மேல சந்தேகப்படாத குப்பாய தவிர வேற யாரையும் நான் தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்ல ஓஹோ அதுக்காகதான் அவ பேரு குப்பாயின்னு மாத்திக்க சொல்றீங்களா ஐயோ என்ன நீ வேணும்னா அவளை வேலையை விட்டு நின்னுக்கோன்னு சொல்லிடு அதெல்லாம் முடியாதுங்கிறால நீங்க வர நானே பேசிக்கிறேன் மல்லிகை இன்னைக்கு நிறைய பாத்திரம் காரணம் ஏகப்பட்ட துணி துவைக்க வேண்டி இருக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிற போட்டுக்கே சொன்னாரு இன்னும் போகலீங்களா வாங்க சார் வாங்க பாம்பு வெடி யானை வெடி குதிரை வெடி குருவி வெடி எல்லா வெடி இருக்கு வாங்க வாங்க குருவி வெடி குருவி மாதிரியே இருக்க ஆமா இது என்ன யானை வெடியா ஏன் யானை மாதிரியே இல்லையா இப்ப ஈரமா இருக்க இது நீர் வெடி சார் அது என்ன வெடிப்பா ஜோடி ஜோடியா இருக்கு அதான் மாமியார் மருமகள் வெடி சார் ரெண்டு வெடியில ஒரு வெடியை கொலுத்தி விட்டா போறோம் ரெண்டும் மாறி மாறி அரை மணி நேரத்துக்கு வெச்சுக்கணே இருக்கும் முடியாதா இடையில நிறுத்த பார்த்தா அப்புறம் நீங்க அவ்வளவுதான் மணுவடி ரெண்டு கொடுங்க மணுவடியா ஆமா சார் நம்ம மந்திரிங்க கிட்ட மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் வச்சு வச்சு வெடி வாங்கிட்டு போய் வெச்சு பாருங்கய்ச்சல் சவுண்டோட விடியும் இருக்குது இது அனக்கோண்டா மாத்திர சார் கொலித்தி விட்டா பெரிய மலைப்பாம்பு சைஸ்ல வரும் ஆமா அங்க ராக்கெட் விடுறது உங்க போயின் கேக்குறீங்க வருங்காலத்துல பெரிய விஞ்ஞானியா வருவான்னு நினைக்கிறேங்க எப்படிங்க சொல்றீங்க அங்க பாருங்க நம்ம கடையில வாங்கின ராக்கெட்ல ஓனான கட்டி வச்சு அனுப்புறான் மௌனம் லட்சுமி வெடிடாது மௌனமா தான் வெடிக்கும் பாம்பு வெடி வேணுமா வேண்டான அதுவும் வெடிச்சா புசு புசுன்னு சத்தம் வரும் தம்பி என்னோட மாப்பிள்ள எம்எல்ஏவா இருக்காரு சரியா அவருக்கு இந்த தீபாவளி தலை தீபாவளி வருத்த கொடுக்கணும் என்ன வெடியை கொடுக்கலாம் ஆளு உயர சரவெடி மாலை இருக்கு வாங்கிட்டு போய் கருத்துல போட்டு பத்த வச்சு விடுங்க சூப்பரா இருக்கும் அப்புறம் பொண்ணுக்கு வேற மாபெளம் தான் இந்த வெடியை வாங்கிட்டு போய் கொடுங்களேன் அவரோட கட்சிக்காரங்க எல்லாரும் இந்த வெடியதான் வாங்கிட்டு போறாங்க அப்படியா இந்த வெடி என்ன பண்ணுவோம் வெடிக்காம தலைவா அப்படின்னு வெடிக்கும் வெரி குட் நீங்க ஆர்டர் பண்ணாக்கா ரூபா நோட்ட சுத்தி வெடி செஞ்சு அஞ்சு வரைக்கும் என் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைய காலி தான் இன்னொரு ராக்கெட் இப்பதான் திரும்பி போன எப்படி துட்டு கடிச்சுது ஏமாத்தி ராக்கெட் வாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன சொல்லி ராக்கெட் விட்டதான் கேபிள் டிவி ஒழுங்கா தெரியும் அப்பதான் புதிதான் ஏமாந்துருச்சு என்ன கையாது ஸ்கூல் வாத்தியார இருந்த நீங்க திடீர்னு கல்யாண ப்ரோக்ராம் மாறிட்டீங்க என்ன பண்ண சொல்றீங்க நானும் ரொம்ப நாளா ஒரு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுக்கு மேலயா அட என் பையனுக்கு பாருங்க இவன் தான் என் பையன் பேரு ஒய் டு கே குமார் என்னது இது ஏதோ கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் பேர்லாம் சொல்றீங்க எங்க அப்பா பேரு யாசிகாமணி என் பேரு கண்ண இவனோட முழு பேரு கல்யாண குமார் ஓ எல்லாத்தையும் அப்படியா சரி சரி பையனோட போட்டோ இருந்தா கொடுங்க எந்த மாதிரி போஸ்ட்ல வேணும் பேண்ட் தட்டையில போட்டுக்கிட்டுதா வேட்டி கட்டிக்கிட்டா இல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டுதா அதெல்லாம் ஒண்ணுமா நான் போட்டோ பாத்ததும் புண்ணு அப்போ செக்ஸியா போஸ்ட் கொடுத்தது வேணும்ங்கிறீங்க அடைச்சா சமையல் பண்ற மாதிரி துணி துவக்கற மாதிரி கோலம் போடுற மாதிரி பாத்திரம் கிழற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு போஸ்ட்ல தாங்க தாத்தா உங்களுக்கு தெரியுமா நோபல் நாராயணசாமி எல்லாரும் சொல்லுவாங்க நோபல் பரீட்சை வாங்கியிருக்கா சாச்சிய பல்லே இல்லாத நாராயணசாமினால நோபல் நாராயணசாமி சொல்லுவாங்க அப்படியாங்க என் பையனோட ஜாதகம் கீழழுந்து மேலே சூரியன் இடம் இருந்து வளம் சுக்கரன் மேலிருந்து ராகு வலம் இருந்து இடம் என்ன திறகுற இப்படி படிக்கிறீங்க அடிக்கடி இந்த தினமலர் குறுக்கெழுத்தி போட்டியில கலந்துப்பாம்பரம் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு பி டி உஷா மாதிரி ஓடுவாலை ஒல்லியா இருப்பா என் பையன் நல்லா ஆறு வாசிப்பான் அப்போ இந்த பொண்ணு போட்ட பாருங்க பொண்ணுக்கு ஏதாவது வாசிக்க தெரியுமா நல்லா வாசிக்க தெரியுமே என்னது வீணியா டெய்லி பேப்பர் வாசிப்பா அது இல்லங்க எதாவது இன்ஸ்ட்ரூமெண்ட் வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன் அப்போ இந்த பொண்ணோட போட்டோ பாருங்களேன் அழுகுறப்பா சரி சரி எவளுக்காவது வாசிக்க தெரியுமா வீணா நல்ல மிருதங்கம் வாசிப்பா என்னதான் மிருதங்கம்மா ஐயோ எனக்கு வேணாம் பா ரெண்டு பக்கமும் அடி வாங்க முடியாது பயமா இருக்குப்பா என்னங்க உங்க பையன் இப்படி பயப்படுற அவங்க கொஞ்சம் பயத்தத்துக்கு ரொம்ப அமைதியான டைப்பு கல்யாண பத்திரிகை போய் பாக்கலாம் வாங்க வணக்கம் சார் உங்க பொண்ண பாத்து போறதுக்காக நான் இவங்க கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்படிங்களா வாங்க வாங்க இவர்தான் மாப்பிள்ள பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு அப்போ லாயரா இருக்காருன்னு சொல்லுங்க இல்லீங்க லோயரா இருக்காரு என்னது லோயரா இருக்காரு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் தங்கியிருக்காங்களே யார் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தவங்க தான் பொண்ணோட பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு போறவன்னு ரெண்டு நாள் இங்கேயே தங்கிருக்காங்க இவங்களையும் தங்க சொல்லிடுவோம் வரதட்சிணன் என்ன கேட்டாங்க பத்து பவுன்ல மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு மோதிரம் போட்டா போதும் என்னது பத்து பவுன்ல மோதிரம் மூக்கு என்ன அழகான ஒரு பாரு? மாப்பி ரான போலி பைனான்ஸ் கம்பெனில இருந்து வந்துருக்குற ஒரு லட்சா அப்படின்னா நம்ம பேர பிள்ளைகளுக்கு பணம் போய் சேரும் சொல்லு வேற ஏதாவது சாதாரண்களுக்கு இருபது சதவீத வட்டியும் பத்து சதவீத ஏக்கத்தொகையும் தருவானா எனது ஏக்கத்தொகையா ஆமா ஓடி போறதுக்கு முன்னாடி தந்துட்டு போவானா ரொம்ப நல்ல கம்பனியா இருக்கு நினைக்கிறேன் என்னதான் ஏமாந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது கம்பெனி பேரு என்ன தெரியுமா என்ன ஓடி போவோம் ஆசைப்பட்டனால்தான் மாசா மாசம் நடக்கிற பைனான்ஸ்ல பணம் போட்டு ஏமாந்த சங்க கூட்டம் கட்சி அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது அப்படியா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு மேல இந்த சங்கத்துல இருக்காங்க பாருங்க வந்தாரே வாழ வச்சு தமிழகம் இப்ப ஓடி போவோரை வாழ வைக்கும் தமிழகமா மாறிட்டு வரப்போற எலக்சன் இந்த சங்கத்து கூட கூட்டணி வச்சுக்க எல்லா கட்சியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னா எங்க சங்கத்துக்கு வர எலெக்ஷன்ல ஒரு பத்து சீட்டாவது கிடைக்கணும் உங்க சங்கமா எங்கப்பா சீட்டு போட்டு ஏமாந்தீங்கன்னு பிரிச்சு பாரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச்ல இருந்து வந்துருக்கு எனக்குதான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு கட்சியோட ஊர்வல நடக்குதான் போய் கலந்துகிட்டா நூறு ரூபா தருவாங்க எழுதிருக்காங்கப்பாட பரவாயில்லையே நல்ல திட்டமா இருக்க சரி போன வாரம் ஒரு கடல் அண்ண கம்பெனி இன்டர்வியூ போயிருந்தியே என்னாச்சு அது கடல் எண்ண கம்பெனி இல்லப்பா கடல்ல எண்ணெய் எடுக்கிற கம்பெனி அதான் அதான் என்னாச்சு ஆளுக்கு ஒரு கர்ச்சீப் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன்ல கர்சீஃபா எதுக்குடா அந்த இன்டெர்வியூ வெறும் கண் தொடைப்பு அதுக்காகதான் இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்ப நீ படிச்சா வேலை கிடைக்காத நாளைக்கு காலையில அம்பத்தூர்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு போகணும் அவ்வளவு தூரம் எப்பட நடந்து போவேன் எதுக்கு நடந்து போறேன் பஸ்ல போயிட்டு போறேன் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் வா சொல்லிட்டு பஸ்ல போற நடந்து தானா போகணும் அப்படின்னு இல்லப்பா இன்டர்வியூலி காமிக்க சொல்லுவாங்களா உலக அழகம் போட்டிக்கு போறேன் போய் அப்படியே கோவலத்துக்கு நடந்து காட்டணும் முதல்ல ஒரு அம்பது ரூபா மாமூல் கொடு மாமூ ஆமாப்பா போலீஸ் இன்டர்வியூக்கு போறேன் நிச்சயமா வேலை கிடைச்சிடும் துந்தி பெருசா இருக்குங்கிற நம்பிக்கை இல்லையா இல்லப்பா கேடி கபாலி கிட்டே ரெக்கமண்டேஷன் லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன் பார் பாவ எங்குக்காக வந்த வீட்டுக்கார ஹைவேஸ்ல வீட்டுக்குள்ளார சிமெண்ட் போடாமட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரெடி கேட்டாரு ஒரே ஒரு கிஸ்தான் அப்ப நிச்சயமா வேலை கிடைச்சுன்னு சொல்லு ஆமா அங்க பாருக்கார கையில ஏதோ பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா மொட்ட மாடியில அவ புதுசா வயிற முகத்தி வாங்கிருக்கிறதுக்காக மூக்குக்கு புரட்டி பார்த்து ஒரே ஒரு படவை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் வயிறு ஒரே எரிச்சிலா இருக்கு வீட்டுக்காரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன் வாஷிங் மிஷின் வேக்கம் கிளீனரு இதெல்லாம் எடுத்துட்டு தெருவுல புதுசா ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா நீ போனியா இல்ல அந்த சாமியார ஆம்பளைங்க மட்டும்தான் போய் பாப்பாங்களாம் பொம்பளைங்கள உள்ளே விட மாட்டாங்களாம் ரொம்ப நல்ல சாமியார இருப்பாரோ ஆட நீ வேற அது பொம்பளை சாமியார்டடி பக்கத்து வீட்டு பொம்பளைங்களா எப்படி மிளகா பொடி காபி பொடி இதெல்லாம் உடம்பு சரியில்லாம உங்க வீட்டுக்கார ஒரு மாசமா ஹாஸ்பிட்டல் இருந்தாரு அதை கேக்குறேன் வந்துட்டு போட்டுக்கு சொல்லி தொந்தர பண்றீங்க போனா கூட உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போவியா நீ ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஏழு எட்டு மணி நேரம் நான் கடைக்கு போன உடனே தூங்க வச்சிட்டு நான் புடவை எல்லாம் பாத்துட்டு வரும்போது எழுப்பி கூட்டிட்டு வந்துருவேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது வரைக்கும் ஒரு தடவை கூட என் வீட்டுக்காரு என கை நீட்டி அடிச்சதே கிடையாது இது என்ன பெரிய அதிசயம் நான் இதுவரைக்கும் என் வீட்டுக்கார கை நீட்டி அடிச்சதே கிடையாது என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அதான் அவர்கிட்ட அழைச்சிட்டு போலாம்னு கேட்டேன் பாரு அவங்கள பத்தி பேசின உடனே காதல விழுந்துருச்சு போல இருக்கு வராங்க பாருங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அத்த இங்க வாங்கல இந்த சவர் டப்பாவ உங்க ராசியான கையால கொஞ்சம் வெடிகுண்டு வைக்கிறாங்களா இருங்க நான் கிச்சனுக்கு போயிடுறேன் அப்புறமா தொடரங்க அடிப்பாவிப்பாச்சுக்க மாட்டீங்களா என்ன பழைய வேணுமா நீங்க போலி டாக்டர் தெரிஞ்சோம் எப்படி இவ்வளவு கூட்டம் வருது என்னையா இப்படி கேட்டுட்டேன் எம்பிபிஎஸ் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கலனா கூட கைராசி டாக்டர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கேனே எல்லாராலும் கைராசி டாக்டர் அப்படின்னு பேர் எடுக்க முடியுமா சொல்லுங்க ஆமா உங்க உடம்புக்கு என்ன உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர் ஓ நடக்க விட முடியல ஏதாச்சும் டானிக் வாங்கி சாப்பிடலாமா டைட்டானிக் வாங்கி சாப்பிடுங்க நல்லா ஓடலாம் அழகா மாத்திடுங்க டாக்டர் நேரா சட்டசபைக்கு போய் நான் சொல்ற ஆள் பக்கத்துல உட்காருங்க புது மூக்கே கிடைக்கும் அப்புறம் உங்க போட்டோ எல்லாம் எல்லா பத்திரிகளையும் வரும் நர்ஸ் அடுத்த பேஷண்ட் அனுப்புங்க டாக்டர் நல்ல பாம்பு மாத்திராங்க டாக்டர் இது நல்ல பாம்பு மாத்திர தண்ணி பாம்பு மாத்திர சாப்பிடுங்க பாம்பு சத்தம் கூட வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல தவள சத்தம் நின்னுடும் டாக்டர் நீங்க கண்ணுக்கு பாப்பீங்களா கண்ணுக்கு பாப்பேன் காதுக்கு பாப்பேன் ஆனா கடனுக்கு பாக்க மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க பவர் கிளாஸ் போடணும் டாக்டர் எத்தனை ஆர்ஸ் பவர்ல போடணும் நீங்கதான் டாக்டர் சொல்லணும் அப்படியா அதோ தூரத்துல யாரும் வராங்கன்னு சொல்லுங்க பாப்போம் உங்க சிஸ்டர் டாக்டர் அது என்ன உங்க சிஸ்டர் அவங்க உனக்கும் சிஸ்டர் தான் அவங்க காதல என்ன போட்டுருக்காங்க சொல்லுங்க பாப்போம் சின்ன சின்னதா மூணுகள் வச்ச கம்மல் போட்டுருக்காங்க நெத்தில சோப்பு கலர் கொட்டு வச்சிருக்காங்க விரல் யானை முடி மோதிரம் போட்டுருக்காங்க அப்புறம் இதோட நிறுத்திக்கிற வழியில மோட்டார் கடைக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி கடை இருக்கு அங்க போய் வாங்கிக்க டாக்டர் எனக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு அப்ப நீங்க பிரெஷர் குக்கர்ல இனிமே சமையல் பண்ணவே கூடாது அப்புறமா டாக்டர் ஏழு வருஷமா சளி தொந்தரவு தாங்க முடியல ஏழு நாட்டு சளியா இருந்தாலும் இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் இருக்கார் ஷலீஸ்வரன் செவ்வாய் போயிட்டு வாங்க போதும் டாக்டர் நீங்க எழுதி கொடுத்த இங்கிலீஷ் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆமா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாத அதான் இப்ப தமிழ் மருந்து எழுதி தரேன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க டாக்டர் நான் தபால் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கலாமா தபால் மூலமாவா ரொம்ப நாளாகுமே அப்ப ஸ்பீட் போஸ்ட்ல கத்துக்கிறேன் டாக்டர் அது சரி அப்புறம் டாக்டர் தினமும் கனவுல டியூப் லைட் பிரிடன் பாக்ஸ் இப்படிப்பட்ட பொருட்களா வருது ஓ மின்சார கனவுகள் இந்த மாத்திரைய வாங்கி சாப்பிடுங்க கனவுல கரண்ட் கட் இந்த கனவு எல்லாம் வராது அப்படியே ஜென்ரேட்டர் கட் ஒரு மாத்திரை கொடுத்துருங்க டாக்டர் கம்பௌண்டர் அந்த ஆறாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிடு ஏன் டாக்டர் எனக்கு வேற இடத்துல இருந்து பணம் கிடைச்சிருச்சியா சரிங்க டாக்டர் அப்புறம் இந்த அரசியல்வாதி ரத்தத்தை எல்லாம் நம்ம பிளட் பேங்க்ல வச்சுக்க வேணாம் அப்பவே நான் சொன்னேன் ஏ குரூப் ரத்தம் பி குரூப்பா மாறிடுச்சு யோ குரூப் ரத்தம் ஏ குரூப்பா மாறிடுச்சு இப்ப பி குரூப் ரத்தம் எந்த குரூப் மாறி இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியல டாக்டர் டாக்டர் ஒரே நாள்ல தொந்தி விழுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா ஒரே நாள்ல தொந்தி விழா எதுக்கியா நாளைக்கு போலீஸ் இன்டர்வியூக்கு போறேன் அப்படியா கம்பவுண்டர் ஓடி போய் பக்கத்து சைக்கிள் கடையில் சைக்கிளுக்கு காத்திருக்கிற பம்ப் வாங்கிட்டு வா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெடி பண்றேன் டாக்டி எப்பேற்பட்ட சின்ன பொருளை வாங்கினாலும் கவன முறையிலயே வாங்கணும்னு தோணுது ஓஹோ பத்து ரூபா பொருளா இருந்தாலும் மொத்தமா காசு கொடுத்து வாங்கணும்னு தோணவே மாட்டேங்குது இது சாதாரணமான மன வியாதி தான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க சரியாயிடும் ஒரு அம்பது ரூபா ஃபீஸ் கொடுங்க நன்றி டாக்டர் இந்த ஐம்பது ஜாகிரதல துட்டை குடுத்துட்டு போய் டாக்டர் இப்பதான புதுசா பாலி கிளினிக் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமா அதுக்குள்ள எப்படி இவ்வளவு கூட்டம் வருது நீங்க வேற பாலிடெக்னிக் தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சு எல்லாரும் சீட் கேட்டு வந்துருக்காங்க டாக்டர் எதுக்கு தெர்மா மீட்டர் நூல்ல கட்டி வச்சிருக்கீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க பஞ்சு மாதிரி பத்தே பத்து இட்லி சாப்பிட்டேன் பஞ்சு மாதிரி இட்லி சாப்பிட்டா தலையணை மாதிரி தான் வயிறு ஆயிடும் வடக்கு இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு தலையணம் ஓர மாதிரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க தலையணையை அப்படியே போட்டு அமைக்கிடும் சரிங்க டாக்டர் அப்புறம் என் பையனுக்கு காது சரியா கேக்கலாம் அமெரிக்கா என்னது உங்க சின்னதா மருந்து மாத்திரங்க பேரா எழுதிருக்கு எங்க டாக்டர் கொஞ்சம் ஜாலி பெருவிடாச்சு இத பார்த்துதான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவாரு அவர் ஊசி போட்டா ரொம்ப வலிக்குமா ஏன் எல்லார் வாயிலையும் பாத்திரி போட்டு ஓட்டிட்டு தானே ஊசி போடுற அங்க பாருங்க பின்பக்கம் ஊசி போட்டு டாக்டர் ஒவ்வொரு பேஷண்ட் அதுக்கு என்னப்பா இப்ப அவரே சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் அப்படியா நீ ஒன்னும் கவலைப்படாத கம்பவுண்டர் பக்கத்துல டாக்டர் கிட்ட போய் அடிக்கடி காது வலி சொல்லி ஒரு மருந்து எழுதி வாங்கிட்டு வாது ஒலி பேஷண்ட் ஒருத்தர் வருவாரு நீ தான சொன்ன செலவுனாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி அடிக்கடி ஆபரேஷன் பண்றது வேண்டி வருது வழியே கிபு தச்சிருவோம் போது திறந்து பாத்துக்கலாம் ஆபரேஷன் தையல் போடுவாரா ஆமா இதுக்கு முன்னாடி எட்டு வருஷமா தைய கடை தான் வச்சிருந்தாரு கரெக்டா தையல் போட்டு ஓவராக கூட போட்டு கூடுவாரு பயப்படாத கம்பவுண்டர் நர்ஸ் எல்லாரும் வாங்க அந்த பேஷண்ட் கிட்ட பத்து டாக்டர்கள் சேர்ந்து கத்தியால மயக்க நிலைக்கு வந்துட்டாரி செக் பண்றேன் போன மாசம் ஒருத்தருக்கு மயக்க மருந்து சரியா குடுக்கல ஆபரேஷன் பண்ண போக அலவி அடிச்சிட்டு டாக்டர் போலீஸ்காரன் டாக்டர் பத்தாவது கூட பாஸ் பண்ணாமது வெளியில போர்டு அதனாலதான் ஐயோ அது போலி கம்பௌண்டரு போலி நர்ஸ் எல்லாரும் வாங்க மாமியார் வீட்டுக்கு போலாம் இல்லீங்க நாங்களும் போலி போலீஸ் தான் தினமும் எங்களுக்கு நூறு ரூபாய் மாமல் வெட்டிட்டு தொழில் நடத்துங்க ஓகேவா சத்தியமே ஜெயித்தே சார் ஒரு சின்ன பேட்டி கேளுங்க நிருபருக்கு இல்லாத பேட்டியா கேளுங்க உங்க படம் ஓடுற தேட்டர்லாம் ஒரு பழைய படத்தையும் இலவசமா காமிக்கிறீங்களா என்ன பண்றது சென்சார்ல வெட்டினது போக அரை மணி நேரம் படமே ஓடுது பாக்கி நேரம் ஏதாவது காமிச்சா இப்போ எடுத்துக்கிட்டு படத்தை பெண்களுக்கு பிடித்த சண்டைகள் நிறைந்த படம் அப்படின்னு விளம்பரம் பண்ணிருக்கீங்களா பெண்களுக்கு சண்டை படம் தான் என்னங்க எங்க பட்ட நீங்க பார்க்கவே இல்லையா எங்க பட்டிலிருக்கிறதெல்லாம் கொழாடி சண்டை ரேஷன் கார்டு சண்டை மாமியார் மருமகள் சண்டை பால்பூத் சண்டை குடும்பப்பிடி சண்டை இப்படி பலதரப்பட்ட சண்டைகள் இப்போ சொல்லுங்க இதெல்லாம் பொம்மை பிடிச்ச சண்டை தானே நிச்சயமா இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்கும் சார் நேற்று கண்ணீர் புகை குண்டெல்லாம் போட்டு எடுத்தீங்களே என்ன சீன் தாங்க பாட்டில் பாட்டில கிளிசு ஹீரோயின் அழுகியே வரமாட்டேன் கண்ணீர் புகை குண்டு போட்டு ஹீரோயின் கண்ணுல ரெண்டு சொட்டு தண்ணி வர மாதிரி அப்ல எடுத்தோம் ஹீரோயின பார்த்தா ரொம்ப வயசான உங்க மாதிரி தெரியுது பேசாதீங்க என்ன பண்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன் ஹீரோயின் இருந்தப்போ வாயின கால் இது உங்க படத்துல நடு நடுவ வெின வெட்டி வென வெட்டிபடுவேன் அப்படி சம்பந்த சம்பந்தம் இல்லாம வசனம் என்னங்க அது ஜனங்களுக்கு இல்லீங்க சென்சார் போர்டுக்கு அவங்க வெட்டினாங்க நாங்க வெட்டிடுவோம் உங்க படத்துல கூட ஏழு உலக அதிசயங்களை கவனிக்கிறீங்களா ஆமா சார் நேர்மையான அரசியல்வாதி இலவச நர்சரி ஸ்கூல் மாமூல் வாங்காத போலீஸ் ஒற்றுமையான மாமியார் மருமகள் ஓடி போகாத பைனான்ஸ் கம்பெனி உண்மையான சாமியார் லஞ்சம் வாங்காத கவர்மெண்ட் ஆபீஸ் இப்படி ஏழு அதிசயங்கள் ஒருத்தர் எந்த நடிகர் நெஜான் ஜோசியருங்க ஒரு ஜாதக பொருத்தம் பாக்கறதுக்காக கூட்டு இருக்க யாருக்கு கல்யாணம் கல்யாணம் ஒண்ணு இல்ல நான் கொஞ்சம் சென்டிமெண்ட் பாப்பேன் படத்துல ஒரு சீன்ல பொண்ணு மாப்பிள்ளையா நடிக்க போறவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பாக்கணும் அதான் யானை குதிரை பாம்பெல்லாம் வச்சு படம் எடுக்க மாட்டேங்கள அத போங்க என்னோட வீடு நிலம் சொத்து எல்லாத்தையும் வச்சு எடுத்த படமே ஓட மாட்டேன் உங்க படத்தான் சென்சார்ல ரொம்ப வெட்டுறாங்களே ஏன் சார் அது நான் என்னங்க பண்றது ஹீரோவும் ஹீரோயின் ஹோட்டலில் உளுந்து சீன் எடுத்து உளுந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சீனை கட் பண்ணிடுறாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஹீரோயின் புதுமுகம்னு சொன்னீங்க ஆமா இவங்க ஏற்கனவே பல படங்களில் நடிச்சிருக்காங்களே ஏற்கனவே நடிச்சவங்கதான் ஆனா இப்ப ஏகப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையே புதுசா மாத்திட்டு வந்திருக்காங்களே படத்தோட கதை என்ன சார் ஹீரோ ஹீரோயினை ரெண்டே லவ் பண்ணிட்டு கை விட்டுறான் அதுதான் கதை கத சூப்பரா இருக்கு சார் டை என்ன சார் லவ் டூ டேஸ் உங்க படத்துல அப்ப அப்ப நீங்க வந்துட்டு போற மாதிரி படத்துல டைரக்டரோட டச் இருக்கணும் எல்லாரும் வித்தியாசம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா படத்துல ஹீரோ காய்கறி வித்தே முன்னுக்கு வர மாதிரி காமிச்சிருக்கோம் அப்படியே ஆமா ஹீரோ பேரு தக்காளி அப்பா பேரு கத்திரிசாமி ஹீரோயின் பேரு பீன்ஸ் ராணி அண்ணன் பேரு உள்முத்து தம்பி பேரு வெங்காயச்சலம் வீட்டுக்கு சார், அதுக்கு போய் அழுவாங்களா அடுப்பு ஹீட்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அவங்களோட மூக்கு அப்படியே உருகி போச்சு பாப்பா சாப்பாடு இருபது ரூபா பிளேட் சாப்பாடு பதினெட்டு ரூபாள் சாப்பாடு எவ்ளோ பின்பக்கம் வாங்க தர சாப்பாடு இருக்குது வெரைட்டி ஓட தெரிஞ்சா போதும் சரி சரி எல சாப்பாட போடு ஓகே இந்த ஹோட்டல் சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குறாங்களே பொறையினா தலையில தட்டு விடுவீங்களா வீட்டுல பண்ற மாதிரியே சாப்பிட்ட பிறகு டம்ளர் தட்டு எல்லாத்தையும் நீங்களே கழிவிக்கணும் முண்டோம் முண்டோம் உங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டவர் எப்படி பத்திரமா இலையை கிழிக்கலாம சாப்பிட்டுக்காரு பாத்தீங்களா என்ன பாயுது சாப்பாட்டுல பெரிய பெரிய கல்லா கிடைக்குது எப்படி சாப்பிடுறது பக்கத்து மாவோயிஸ்ட்ல போய் சின்ன சின்னதா உடச்சு கொண்டு வட்டோமா தம்பி சாம்பார் ஏழாவது அடுத்த வாரம் தான் பீட்ரூட் வாரம் என்ன கேப்பா ஒண்ணுதானே கேட்டேன் ரெண்டு குணம் வச்சிருக்கேன் அது இலவச இணைப்பு சார் என்னப்பா ஒவ்வொரு தோசை உங்க சின்ன கரண்டி கரண்டி போடுவோம் பாவை நீ போட முடியல ஏன்பா அதான் அதுக்கு போட வேண்டிய தோசை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன டிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா கொஞ்சம் அந்த கழுதியோட வயிற்று எனக்கு எதுக்கு நீங்களே சாப்பிடுங்க உங்க ஆனிங்கறது குறைந்த லஞ்சத்தில் உங்களது வேலைகளை முடிக்க அணுகுங்க சிகாமணியில விளம்பரம் வணக்கம் சிகாமணி சார் வணக்கம் என்ன விஷயம் லஞ்சு சாப்பிடுறீங்களா காலையிலேயே லஞ்சா நாங்க மூணு வேலை சாப்பாட்டுமே லஞ்ச சாப்பாடுதான் சொல்லுவோம் இந்த ஆபீஸ்ல எந்த ஒரு வேலையும் பணம் கொடுக்காம நடக்காதுன்னு அப்படியா ஒரு பத்து ரூபா விட்டுங்க சொல்றேன் என்னது வரிசையா ஈரப்படங்களா தொங்குது உங்க லேடீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கலப்பாதிங்க ஏசி பண்ணி தராமே ஈரப்படங்களை தொங்க விட்டு மேனேஜ் ஏமாத்திக்கிட்டே இருக்கு சைக்கிள் பெடல் மாதிரி தெரியுது ஒவ்வொருத்தரும் பெடல் பண்ணாதான் பேனுக்கு கரண்ட் கூட கிடையாது கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து சுத்தறிங்களா எல்லா நாற்காலயும் மூணு கால்தானே சார் இருக்கு அதுலயும் சிக்கணுமா அவ்வளவு ஈஸியா யாரும் தூங்க முடியாது பாருங்க உங்க ஆபீஸ்ல கேசவன் ஒருத்தர் அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா ஏன்னா ஏதோ ஆபீஸ்க்கு வந்தோமா வாங்கினோமா வேலையை பார்த்தோமான்னு டைபிஸ்ட் உமாவுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சா இந்தாங்க சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட அப்ளிகேஷன் வேலை ஏதாவது காலி இருந்தா சொல்லுங்க என்னையாது செவப்பு கலர்ல எழுதிருக்கான் ஏதோ ரத்தத்துல எழுந்த மாதிரி இருக்கு ஆமா சார் ரத்தத்துலதான் எழுதிருக்கான் இவன் ஒரு லவ் பெய்யர் கேஸ் காதலிக்கு ரத்தத்தாலே கடிதம் எழுதி எழுதி இப்ப எல்லாம் பேனால இங்கு ரத்தத்தை ஊத்தி தான் எழுதுறான் ஓ இவனுக்கு இங்கெல்லாம் வேலை செப்பிட்டு வராது பிளட் பேங்க் இல்லையா வேலை இருந்தா சொல்றேன் ஆமா மேனேஜர் இருக்காரா இருக்காரு இருக்கா எப்பவும் குட்டிக்கிட்டே இருப்பாரு தப்பு பண்ணா குற ரொம்ப ஜாலியான டைப்பாச்சா புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிஸ்ட் என்ன எங்க ஆபீஸ்ல ஏகப்பட்ட காதல் ஜோடிகள் உண்டு அவங்களோட ஏற்பாடுதான் இது டீடைம் மாதிரி சுண்டல் டைம் ஒன்னு உண்டு அதோ பாருங்க அந்த ஹால்ல படகு செட்டிங் ஒன்னு இருக்குல்ல அங்க போனா ஜோடி ஜோடியா உட்காந்து சுண்டல் தின்னுட்டு பத்து நிமிஷம்ல திரும்பி வந்துருவாங்க ரொம்ப ஜாலியான ஆபீஸ் தான் வேற ஏதாவது புதுசா உண்டா பெட்ரோல சிக்கனப்படுத்த ஒரு லோன் தராங்க தினமும் நடந்து வரவங்களுக்கு செருப்பு வாங்க லோன் தருவாங்களா குதிரை வாங்க லோன் தராங்க தினமும் நடந்து வரவங்களுக்கு வேர்க்கடல் அலவன்ஸ் வேற தராங்க ஆமா உங்க சேவிங் அக்கௌண்ட் எங்க வச்சிருக்கீங்க சேவிங் அக்கௌண்டா எயிட்டாப்ல இருக்கிற சலூன்ல தான் வச்சிருக்கேன் அது சேவிங் அக்கௌண்ட்யா ஓ நேத்து சாயந்தரம் எல்லாரும் என்ன எழுப்பாம போயிட்டாங்க எழுந்துக்கும் போது பாத்தா பத்திர மணி வீட்டுக்கு போகும்போது பதினோரு மணி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ காபி உங்களுக்கு சைதாபேட்ட பகுதி சொல்லுங்க பக்ரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சைதாபேட்டை ஏரியால பிக் பாக்கெட் தொழில் நட்டீங்கன்னா மேடம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வேற என்ன தொழில் தெரியும் பக்ரிக்கு அப்பப்ப ரொம்ப வரிசையா இருந்துச்சுன்னா ஊடு பூந்து திருடுவாங்க வீடு பூந்து கூட திருடுவீங்களா அப்ப ரொம்ப பெரிய சொல்லுங்க ரொம்ப சொல்லுங்க பக்ரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பாட்டுல வந்து சைதா பேட்ட குரம்பேட்ட பேட்ட அந்த பாட்டுங்க வெரி நைஸ் எனக்கு கூட இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆமா உங்களுக்கு பாட்டு என்னோட தம்பி பேசுறீங்களா உதவியா இருக்க இப்பதான் ஹாங்காங் போயிட்டு வந்தேன் ஓஹோ ஹாங்காங் தான் போயிருக்கீங்களா எதுக்காக சின்ன பக்கரி அது ஒண்ணு இல்ல தூரமா ரெண்டு கிட்ட கட் பண்றது எப்படின்னு புதுசா ஒரு லேசர் மிஷின் வந்துருக்கு அதை வாங்கத்தான் போயிருந்தேன் ஓஹோ அப்ப உங்க பெரிய பக்கரி கிட்ட கொடுங்க போயிருக்கீங்களா நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுறேன் போகணும்னா மாமூல் குடுத்துருவா திரும்பி வந்துருவா அப்போ நிச்சயமா அடுத்த எலக்ஷன்ல நின்றுடுவீங்க அவங்க ஆசிர்வா இருந்தாமா நீங்க வந்து பேசணும் நமக்கு சீட்டு கேட்டு கழிச்சிடுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மேடம் உங்களோட அந்த வாக்கு டாலர் வச்ச செயின் மூணு வைரக்கல் வச்ச நெக்லஸ் மைல் தோக டிசைன் வைரத்தோடு மோதிரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது மேடம் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப ஆமா நான் நான் உங்க வீட்டுல இருந்தாங்க திருடி மூட்டை கட்டி வச்சிக்கிறான் சீக்கிரம் ராசி பாட்ட போடுங்க